எம்ரிசைகளை பேணுங்கள் நெருங்கி நெல்லுங்கள் நான் என் முதுகுக்கு பின்னால் இருந்து உங்களை பார்க்கிறேன் என்று கூறினார்கள் புகாரி ஏழு ஒன்று ஒன்பது முஸ்லிம் நான்கு மூன்று நானூறு முஸ்லிமில் இதன் கருத்து உள்ளது புகாரியின் மற்றொரு அறிவிப்பில் எங்களில் ஒருவர் தன் தோல்பட்டையை தன் அருகே நிற்பவரின் தோல்பட்டையுடனும் தன் பாதத்தை அவரின் பாதத்துடனும் சேர்த்து நிற்பார் என்று